அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துறியற்று கள் உண்பவனுக்கு கள்ளின் கொடுமைகளை எடுத்துச் சொல்லி தடுப்பது என்பது தண்ணீரில் மூழ்கினவனை நெருப்புப் பந்தத்தை கொண்டு தேடுவது போல விளக்கம் நெருப்புப் பந்தம் தண்ணீரில் விடும், அதனால் முழுகினவனை தேட முடியாது அதுபோல குடிப்பவனுக்கு நாம் செய்யும் உபதேசங்கள் அவன் மனதில் புகமாட்டாது எனவே அவனை திருத்த முடியாது என்பது கருத்து கீழ் நீர் நீர்க்கீழ் என மாற்றி பொருள் கொள்ள வேண்டும் தீயானது நீரில் பட்டதும் அவிந்துவிடும் அதுபோல கல்லை உண்டதும் குடிப்பதால் வரும் தீமை அனைத்தும் மறக்கச் செய்யும் ஆகையால் குடிப்பதற்கு முன் கள்ளை காண்பதற்கு முன் இருந்த அறிவெல்லாம் கள்ளை கண்டதும் அதனை நோக்கி சென்று அவனை குடிக்கச் செய்யுமே தவிர குடிக்காதபடி தடுக்காது என்பதை கூறுகிறார் கள் குடிப்பவனை திருத்த முடியாது என்று இந்த குரட்பாவில் உணர்த்தப்பட்டிருக்கிறது கள் பஞ்சமா பாதகங்களுள் ஒன்று அதனை குடித்தால் அறிவு கெடும் ஆற்றல் குன்றும் எல்லோரும் இகழ்ந்து பேசுவர் செல்வமும் அழகும் காணாமல் ஒழிந்து போகும் பழியும் பாவமும் பகையும் வளரும் சொல்ல முடியாத துன்பங்கள் ஏற்படும் இறந்ததற்கு பிறகும் அந்த உயிர் நரகத்தில் மேலும் துன்பப்படும் இப்படியெல்லாம் நாம் சாஸ்திரத்தினுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் வடித்தெடுத்து இடித்து சொன்னாலும் குடிகாரன் திருந்துவது மிகவும் அரிது சூதசம்ஹிதையில் இப்படி ஒரு பாடல் இருக்கிறது தீமை பயக்கும் சுராபானம் செய்த பாவி மலம் புசித்து தூய்மை அடையா உடல் வீக்கி துக்கத்துழலும் உயிர்களா நாம தடையும் பறவைகளா நலமில் கிருமி கீடமா தோமதரு பல் பவம் எடுத்துச் சுழன்று திரிவான் பற்பல நாள் கள்ளை உண்டவன் பழியடைந்து பாவம் படிந்து இழிந்த பிறவிகளில் அழுந்தி ஈனத்தனமாய் உழன்று திரிவான் என்று இந்த பாடல் உபதேசிக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் கழித்தானை கள்ளுண்டு மயங்கி கிடப்பவனை காரணம் கள்ளின் கொடுமைகளை எடுத்துச் சொல்லி காட்டுதல் தடுத்தல் என்பது கீழ் நீரில் குளித்தானை மூழ்கியவனை மற்றொருவன் தீ விளக்கினை கொண்டு துரியற்று தேடுவதற்கு ஒப்பாகும் கள்ளுண்டு மயங்கிக் கிடப்பவனை கள்ளின் கொடுமைகளை எடுத்துக்கூறி தடுத்தல் என்பது நீரில் மூழ்கியவனை மற்றொருவன் விளக்கினைக் கொண்டு தேடுவதற்கு ஒப்பாகும் கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துயற்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்